ஒரு முஸ்லிமு ஈட்டியால் குத்தப்படும் போது இருந்தது போல் மறுமை நாளில் அப்படியே இருக்கும் அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு ஓடும் ஆனால் அதனுடைய நிறம் ரத்தத்தினுடைய நிறமாக இருந்தாலும் அதனுடைய வாடை கஸ்தூரி வாடையாகவே இருக்கும் இதை அபு ஹுரேரன் எல்லாகும் இவர்கள் அறிவிக்கின்றார்கள்